அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணியறதுங்கிற குணம் எல்லாருக்குமே நல்லது பணியணும்னு சொன்னா அதுக்கு தகுந்ததை நாம் சம்பாதிக்கணும் நம்முடைய பணியிறதுனா என்ன இந்த ஈகோ இல்லாமல் இருக்கிறது ஈகோன்னு சொல்கிறோம் அது வந்து தன்முனைப்பு அப்புறம் தமிழில் சொல்கிற நம்ம வழக்கத்தில் கர்வம்னு சொல்கிறோம் செருக்கு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஆப்ஷன்ஸ் இல்லை பணியிறதுங்கிறது நம்ம ஆக்ஷனில் காட்டுவோம் நம்ம உடம்பு பாடி லாங்குவேஜ் உடம்புலையே அது தெரியும் நம்ம வணங்குறது கோவிலில் கடவுளை நன்றாக வீழ்ந்து வணங்கிறது இந்த நாஸ்திக குணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன் இந்த பணியிறதுங்கிற குணம் வராது பொதுவாக அதிசயமாக யாராக இருக்கலாம் ஆனால் பொதுவாக பணியறது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அது இல்லாமல் எவ்வளவு தெரிஞ்சாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது கடல் அளவு மலை அளவு உலகளவு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா எப்போதுமே பணம் இதில் தானே பிரச்சனையே வருகிறது பணம் பதவி புகழ் அழகு இதெல்லாம் எதுவுமே பர்மனெண்ட்டு கிடையாது ஆகையினால நமக்கு நம்மளை அறியாமல் நமக்கு நல்ல சத்சங்கம் இல்லைன்னு சொன்னால் இந்த கர்வம் செருக்கு வந்துடும் அப்படி இல்லாமல் அதுக்கு இந்த ஹியூமிலிட்டி அந்த பழகிற குணம் அந்த பணிவாக இருக்கிற குணம் வணங்கிறது அடக்கமாக இருக்கிறது தெரிஞ்சாலும் ரொம்ப காமிச்சிக்காமல் இருக்கிறது எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும் அவை அஞ்சாமையிறார் திருவள்ளுவர் மற்றொரு இடத்துல ஒரு சபையில் வந்து தைரியமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை பேசணும் பயப்படக்கூடாது ஆனால் அடக்கமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பணிவாக இருக்கணுங்கிறதுல சந்தேகம் இல்லை அது நமக்கு மனசுக்கு அமைதியை கொடுக்கும் என்ன அத்தனையும் நாமளே அடைஞ்சிட முடியாது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நினைக்கணும் அதனால் என்ன சொல்கிறார் பொதுவாகவே மனித சமூகத்துக்கே பணிவுங்கிற குணம் ரொம்ப நல்லது பள்ளத்தில் நோக்கித்தான் மேட்டிலேருந்து நீர் பாயும் அதே மாதிரி பொருளோ புகழோ அறிவோ எல்லாமே பணிவா இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும் ஆகையினால எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் எல்லோருக்குமே பணியிறதுங்கிற குணம் நல்லது தான் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்னு அர்த்தம் நன்றாம்னா நிச்சயமா சுகம் கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் அவருள்ளும் பொதுவாக பணிகிற குணம் எல்லாருக்கும் நல்லது அவர்களுக்குள்ளேயும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அந்த எல்லாருக்குள்ளையும் செல்வம் உடையவர்களுக்கே செல்வம் உடையவர்கள்னா எல்லா செல்வம் நம்ம எடுக்கலாம் வனம் இருக்கிறவர்கள் நிறைய குழந்தை செல்வம் இருக்கு நிறைய பவர் இருக்கு அறிவு செல்வம் இருக்கு மற்ற செல்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கு உறவு செல்வம் இருக்கிறது இந்த நிறைய பூமி எல்லாம் இருக்கலாம் லேண்ட் எல்லாம் இருக்கலாம் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கலாம் ஆக பொதுவாக சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அறிவு பொருட்செல்வம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களில் மேலாக இருந்தாலும் செல்வம் தகைத்து அந்த செல்வத்துக்கு செல்வமாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் அந்த செல்வம் வருவதற்கே காரணம் அந்த செல்வம் நிலைத்திருப்பதற்கு காரணம் அந்த செல்வத்தை வருங்கால தலைமுறைக்கு பயன்படும்படி செய்யக்கூடிய காரணம் பணிவுனால தான் கிடைக்கும் ஆக அந்த செல்வந்த தன்மைக்கு பெருமை சேர்க்கும் சிறந்த செல்வம் பணிவுதான் ஆக செல்வத்தை பாதுகாக்கிற இதைய பணிவுங்கிற குணந்தான்னு சொல்லணும் செல்வத்தினால நம்ம செருக்கடைந்தோமானால் செல்வம் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆக செல்வங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவார்கள் செல்வம்ங்கிறது சென்று கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி இல்லை செல்வம் நம்மகிட்டயும் நிலச்சிருக்கோம் ஆனால் செல்வம் வந்து ஒரு இடத்துல தேங்கக்கூடாது அது சென்று கொண்டே இருக்க வேண்டியது செல்வம் ஒருவரிடத்துலேயே தேங்கக்கூடாது ஒருவரிடத்திலேருந்து மற்றொருவருக்கு அது போய்கொண்டே இருக்கணும் பகிர்ந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் செல்வம்னு பேர் ஆகவே இந்த குரல்லிருந்து நாம் தெரிந்து கொள்வது எல்லாருக்கும் பணிகிற குணம் சிறப்புடையது பணியறதுனால நிறைய நன்மை ஏற்படும் இன்பம் கிடைக்கும் அவர்களிலையும் நிறைய செல்வம் வைத்திருப்பவர்களுக்கு செல்வத்தை தருவதற்கும் செல்வத்தை பாதுகாப்பதற்கும் பணிவு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த குரலிலே வள்ளுவெருமான் நமக்கு அறுவை செய்திருக்கிறார் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த அஞ்சு பாடல்கள்லேயும் அடக்கத்தோட சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு மரம் வந்து என்ன பண்ணுகிறதுன்னா பழங்கள்லாம் நிறைஞ்ச பருவத்தில் பணிவோட தலைவணங்கி நிற்கிறது கருமேகம் வந்து சூழ்கொண்டு நீரின் பாரத்தால் பூமிக்கு அருகில் தாழ்ந்து தவழ்றது சிறந்த மனிதர்கள் செல்வம் நிறைந்த போதும் செருக்கற்று அமைதியாக இருக்கிறார்கள் என்று பர்திருகரியனுடைய நீதி சதகம் சொல்லுகிறது அடக்கத்தின் சிறப்பை உணர்ந்தவர்கள் செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது தாங்கள் செல்வந்தர்கள் ஆகிவிட்டால் மிகவும் பணி ஆகிறார்கள்னு சாணக்கிய நீதி சொல்லுகிறது ஆ செல்வந்தர் எல்லோராலும் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டுமானால் கல்வி செல்வம் இல்லாத ஒருத்தர் தனக்கு முன்னால பணிவோட வேண்டி நிற்கிற மாதிரி தாம் பணிவோட இருக்கணும் என்று நீதிநெறி விளக்கம் சொல்லுகிறது இந்த கருத்துக்களை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு பணிவோடும் பொறுமையோடும் அடக்கத்தோடும் இருந்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெறுவோமாக திருவள்ளூருடைய திருவருள் நமக்கு என்றென்றும் துணை புரியட்டும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்